அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக என்று கொண்டுகூட்டி பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சொல்லின் போக்கை அறிந்து அதை பயன்படச் செய்பவர் பேசும்போதே அவை அதாவது சபையின் நிலையையும் சந்தர்ப்பத்தையும் நன்றாக அறிந்து அதற்கு ஏற்றவாறு பேச வேண்டும் இடை அப்படின்னா சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் தெரிஞ்சுன்னு அர்த்தம் சந்தர்ப்பமாவது கூட்டத்தின் நிலை இடம் காலம் பேசும் பொருள் இவற்றை அறிந்திருத்தல் சந்தர்ப்பங்கிறதுக்கு இதான் அர்த்தம் கூட்டத்தோட தன்மை எப்படி இருக்குது அந்த இடம் எப்படி அந்த காலம் எப்படி பேசக்கூடிய விஷயம் என்ன இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கிறது இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இந்த கூட்டத்திற்கு இவ்வாறு பேசினால் பயன்படும் என்று அறிந்து பேசுவதே இடையறிந்து பேசுவது என்ற கருத்தை உணர்த்துகிறது பேசும் பொழுதே சபையில் உள்ளோர் எவ்வாறு தம் கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு தம்முடைய கருத்தை சொல்ல முற்பட வேண்டும் அதுதான் அறிவுடையவர்களுடைய தன்மையாகும் அல்லது இயல்பாகும் தான் சொல்லுகின்ற பொருளை அவையில் உள்ளவர் விருப்பத்தோடு கேட்பதற்குரிய சமயத்தை அறிந்து எதனையும் தெளிவுறச் சொல்ல வேண்டும் என்பது இந்த குரட்பாவிலிருந்து நமக்கு விளங்குகிறது அவையில் மற்றொருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவசர புத்தியினால் இடையே ஒருவன் எழுந்து பேசுவதும் அவையிலுள்ளாரது கருத்தையும் நிலையையும் குறித்து அறியாமல் தன் குறிப்பையே முனைந்து கூறத் தொடங்கலும் கூடாது இதனை உணர்த்தவே இடை என்றார் திருவள்ளுவர் தான் கூறப்போகின்ற கருத்தை அனைவரும் இனிது உணர்ந்து கொள்ளுமாறு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த குரட்பாவிலே நமக்கு உணர்த்தியிருக்கிறார் திருவள்ளுவெருமான் இதனையெல்லாம் இன்றைய காலத்திலே சட்டசபையிலே தினந்தோறும் சொல்லுவது எல்லோருக்கும் நன்மை பயக்கும் என்றும் நாம் நினைத்து பார்க்கலாம் இக்குரட்பாவின் பதவுரையை படிக்கலாம் சொல்லின் நடை சொற்களின் இயல்பினை தெரிந்த ஆராய்ந்து அறிந்து நன்மையவர் பயன்படுத்த தெரிந்த நல்ல அறிவினை உடையவர் இடை தெரிந்து சபையில் ஒரு கருத்தை சொல்லும் முன் அச்சபையிலுள்ளோர் தனது கருத்தை விருப்பமுடன் கேட்கின்றார்களா என ஆராய்ந்து அறிந்து நன்குணர்ந்து தனது சொல்லில் பொருட்குற்றமும் சொற்குற்றமும் ஏற்படாத வண்ணம் தெளிவாக உணர்ந்து சொல்லுக சொல்ல வேண்டும் சொல்லின் இயல்பினை ஆராய்ந்து அறிந்து பயன்படுத்த தெரிந்த